பிரதரிஷதி இந்த ஸ்லோகம் ஒரு புராணத்தில் உள்ளது விளக்கமாக அறியாச புராணங்களின் உதவியை கோர வேண்டும் இத்திஹாச புராணங்களை நன்கு கற்றாலே வேதாந்தம் உபனிஷத்தினுடைய பொருளை நன்கு நாம் புரிந்து கொள்ள முடியும் வெறுமனே உபனிடங்களை மட்டும் படித்தால் பொருள் விளங்காது கடைபிடிக்கவும் இயலாது அது தியரி மாதிரி அதுக்கு பிராக்டிக்கல் செஷன் வேணும் அதுதான் இதிகாசங்களும் குரானங்களும் இப்ப நாம விதுரனுடைய நீதியில் இன்று பார்க்க போகிற ஸ்லோகத்தில் நேர ஒரு வேதாந்த கருத்து சொல்லப்படுகிறது ஆனால் அது எவ்வளவு புரியராப்பல சொல்லியிருக்காருங்கிறதுதான் அழகு வேதாந்த வாக்கியத்தை படிச்சா கஷ்டமா ஆனா இப்ப விதுரர் சொல்லிருக்கிறத பார்த்தா மிக எளிமையாக விளக்கப்பட்டுள்ளது என்னவென்று பார்ப்போம் சத்தஜக சர்வபூதாம் யோகக்யா சர்வ கர்மனாம் உபாயக்யா மனுஷானாம் நரக பண்டித உச்சியதே இந்த மனிதன் தான் பண்டிதன் என்று கொண்டாடப்படுகிறான் யாடெனில் சத்தஜா சர்வபூதானாம் அனைத்து பொருள்களை பற்றின உண்மை நிலையையும் அறிந்தவன் ஆரோ இப்ப ஒன்னொண்ணு ரொம்பவே கஷ்டம் ஆனா அது என்னன்னு சொல்றார் கேளுங்கோ லோகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களை பற்றின உண்மை நிலையும் அறிந்தவன் இது நடக்குமா ச ஒரு விஷயத்தை சொல்றாரு நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும் கத்தது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுக்கு உண்மை அறிவு பெற்றிருக்கிறானோ சத்தஜ்நகா சர்வபூதான சர்வ கர்மனாம் எல்லா செயல்களையும் செய்ய திறமை வாய்ந்தவன் யோகஜிறன் இருக்கு எதுக்கு திறமைய எந்த கர்மங்களை சர்மத்தை செய்யறதுக்கும் திறங்க கர்ம யோகமா செய்ய தெரியும் ஞான யோகமா தெரியும் தெரியும் சரணாகி தெரியும் அம்பள ஏறி தும்பலுமா தெரியும் மலையற்றமா தெரியும் நீச்சலா தெரியும் எதை செய்யறதுக்கும் திறமை இதுவும் இம்பாசிபிள் இவர் என்ன இப்படி சொல்றாருன்னு தோணும் மனசுல எல்லாத்தையும் வாங்கிங்கோ எதுனால அப்படி சொல்றாருன்னு அப்புறம் விளக்கமா சொல்றேன் யோக சர்வ கர்மானாம் அனைத்து செயலையும் செய்யும் திறமை படைத்தவனாய் அடுத்து உபாயஞ்யா மனுஷான மனிதர்களுக்குள்ளே ஒரு செயலை செய்வதற்கு இதுதான் சிறந்த வழி என் எல்லா செயலையும் முடிக்கிறதுக்கு எல்லா ஆசையையும் நிறைவேற்றி கொள்ள சிறந்த வழியை தெரிந்து வைத்திருப்பவனாய் ஓரோ காரியத்துக்கும் இதுதான் பெஸ்ட் ரூட் இதுதான் பெஸ்ட் பாசிபிள் வே அப்படின்னு அவருக்கு தெரியுமா சாமி இதுவும் இம்பாசிபிளா இருக்கும்போது இப்ப மூணு விஷயம் எல்லா பொருள்களை பற்றின உண்மை அறிவுடையவனாய் எல்லா செயல்களையும் செய்யும் திறம படைத்தவனாய் ஒரு செயலை முடிப்பதற்குண்டான வழிமுறைகள் அனைத்த பற்றின அறிவிருப்பவனாய் யார் இருக்கிறானோ அவன் பண்டிதன் நல்லா தான் இருக்கும் இதை போல நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சுவாமி ஆனா ஒன்னு நடக்கிறதா தெரியல இப்போ ஏன்னா நமக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு தெரிஞ்சு தரத்துக்குள்ளேயே வாழ்க்கையே முடிஞ்சு படுறது ஒரு புஸ்தகத்தை எடுத்துன்னு படிக்கிறோம் பத்து பக்கம் படிக்கிறதுக்குள்ள நமக்கு போர் அடிச்சுடுறது மூடி வச்சுடுறோம் சரி அப்புறம் அவ்வளவுதான் புது புத்தகம் வாங்கிட்டு வருவோம் வேகமா ஒரு தடவை முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் புரத்துவோம் ஒரு அத்தியாயம் படிப்போம்னு எடுப்போம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அத்தியாயம் படிப்போம் இதுல இத்தனை அத்தியாயம் இருக்கு பதினைஞ்சு நாள்ல முடிச்சுருவோம்னு நினைச்சிருப்போம் ஒரு சாப்டர் முடிக்கிறதுக்குள்ள நமக்கு சூக்கமே வந்துடும் ஆயாசமா போடும் மறுநாள்லேருந்து அந்த புத்தகத்தை தொடரவே மாட்டோம் இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் மறந்து போயிடும் அடுத்த புஸ்தகம் வாழ்ந்துச்சே ஒழுங்கா படிப்போம் இவ்வளவுதான் நமக்கு இருக்கிறது அப்படி எல்லா பொருளை பத்தின அறிவு கிடைக்குமா எல்லா வழிமுறைகளை நிமிந்து உட்காந்து முடிஞ்ச ஒரு பேப்பர் பேனாவ கையில வச்சிருந்து என்ன சொல்ல போறோம் கேட்டீங்கன்னால் நன்கு மனசுல பதியும் ஆனா இந்த விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு உங்க மனசுல பதிஞ்சு பிடிக்கவே முடியாது அப்பேற்பட்ட நல்ல ஒரு கருத்து நம்ம இடத்துல கிடைச்சிடும் பார்ப்போம் தக்கஞ்சா சர்வபூதா நான் அனைத்து தத்துவங்களை பற்றி அனைத்து பொருட்களை பத்தியும் உண்மையறிவு பெற்றிருக்கிறான் இது நடக்கவே நடக்காது இப்போ கடிகாரம் தெரியும் புத்தகம் தெரியும் எத்தனையோ ஊரை நான் பார்த்ததில்ல எத்தனையோ பொருட்கள் என் கண்டியப்பட்டது கிடையாது பிரபஞ்சத்துல பல பல நட்சத்திரங்கள் இருக்கான் சூரியனை காட்டிலும் அளவுல ரொம்ப பெரிய நட்சத்திரம் அதை சூடு வெப்பம் நிறையா இருக்கிற நட்சத்திரம் எந்த உலகம் படைக்க படைச்சே அந்த நட்சத்திரங்கள்ல இருந்து ஒளி நம்ம நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிச்சுதான் சயின்ஸ்ல போட்டுருக்கான் எத்தனையோ பப்ளிகேஷன் அந்த ஒளி இன்னை வரைக்கும் நம்ம வந்து அடையாளையா ஒளியினுடைய வேகம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கஞ்சமிட்டு நேரம் ஒளியின் வேகம் அதை போல வேகத்தில் அந்த ஒளி டிராவல் பண்ணிண்டே இருக்கு ஆனா அந்த ஸ்டார்ல இருந்து நம்ம வந்து இன்னும் அந்த ஒளி அடையவே இல்லை எவ்வளவு தூரம் இருக்க போறது பிரபஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப இவர் சொல்ற கருத்து நேர இவர் சொல்லுடலு ஸ்வேதகேத்து ஒரு பிள்ளை உத்தாலக்கர்னு ஒரு தகப்பனார் இவார் ரெண்டு பேரும் பேசிக்கிறார் சாந்தோக்கிய உபனிஷத்து தான் ரொம்ப ஆச்சரியமான உபனிஷத்து சமவேதத்தினுடைய உபநிஷத்தான சாந்தோக்கியம் சாந்தோக்கியத்துக்கு சமமாகத்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழி என்னும் உயர்ந்த பிரபந்தத்தை பாடிட்டார் தந்தையார் அதாவது சாந்தோக்கிய உபனிஷத்திலே தந்தை உத்தாலகர் பிள்ளையேது பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்பிச்சார் பன்னெண்டு வருஷம் படிச்சுட்டு பிள்ளை திரும்பி வந்தான் வந்தவன் நிக்கிறத பார்த்தா மரம் நிற்கிறாப்புல நின்றான் ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுன்னு வந்திருக்கிறதாவே தந்தைக்கு புரியல அதனால பிள்ளைய பார்த்து சட்டன்னு ஒரு கேள்வி கேட்டார் நன்னா கூர்ந்து கேட்டுங்கோ ஊத்ததம் ஆதேசம் அப்ராட்சா ஏன்னா அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாத்தம் விஜாதம் இது தந்தையாருடைய கேள்வி சார் என்னமோ வடமொழியில் இருக்கு என்ன கேள்வி கேட்டாருன்னு புரியல அப்புறம் தான் நாங்க பதில் சொல்றதுக்கு நீங்க நினைக்கலாம் புருவத்துவ சக்காரிங்கோ தமிழ்ல பதில் சொல்றேன் ஊத்ததம் ஆதேசம் அப்ராக்சா அந்த ஆதேசத்தை தெரிந்து கொண்டாயா அந்த உயர்ந்த ஆதேசத்தை தெரிந்து கொண்டாயா எதது மதம் அதாவது எது ஒன்றை கேட்டுவிட்டால் கேட்காததெல்லாம் கேட்கப்பட்டதாக எது ஒன்றை மனநம் பண்ணிவிட்டால் மனநம் பண்ணப்படாததெல்லாம் மனநம் பண்ணப்பட்டதாக ரகசோ எது ஒன்றை அறிந்து விட்டால் அறியாததெல்லாம் அறியப்பட்டதாக ரகோ இந்த ஒன்றை கண்டுவிட்டால் அனைத்தையும் கண்டதற்கு சமம் இந்த ஒன்றை கேட்டு அனைத்தையும் கேட்டதற்கு சமம் இந்த ஒன்றை உணர்ந்து விட்டால் அனைத்தையும் உணர்ந்ததற்கு சமம் அப்படிப்பட்ட ஒன்றை அறிந்து கொண்டாயா கேட்டாயா மனநம் பண்ணினாயா என்று தந்தையார் பிள்ளைய பார்த்து கேட்கிறார் பிள்ளை மெதுவா யோசித்தான் என்ன அப்பா என்னமோன்னு சொல்றார் இதை போல முதல்ல லோகத்துல ஒரு பொருள் இருக்குமோ இப்ப இதில் ரெண்டு கேள்வி தொக்கி நிற்கின்றன முதல் கேள்வி ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் அந்த ஒன்றை நீ அறிந்தாயா பிள்ளை என்ன பதில் சொல்லணும் இல்லப்பா அந்த மாதிரி விஷயத்த நான் கேள்விப்பட்டதில் சொல்லலாம் என்று அவன் திரும்ப கேட்கணும் அந்த கேள்வியை பிள்ளை கேட்கவே இல்லைப்போ எப்படி பிள்ளைகள் தெரியாது இருந்தாலும் அதை சொல்லல அவன் என்ன பதில் கேள்வி கேட்டுட்டான்னா தந்தையே எனக்கு ஒரு ஐயன் முதல்ல அதைப் ஒரு பொருள் உலகத்துல உண்டோ என்ன தெரிஞ்சில் வந்தியான்னு நீர் ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும்னு சொன்னீரே அதை ஒரு பொருள் உலகா ஏனெனில் அந்தந்த பொருளை அறிந்தா அந்தந்த பொருளாத்தானே ஆகும் எப்படி ஒரு பொருளை அறிந்தால் ஏனைய அனைத்து பொருட்களையும் அறிந்ததாகும் கேட்டான் அப்ப தகப்பனார் சொல்ல ஆரம்பித்தார் இருக்கு பிள்ளாய் ஓர் பொருளை அறிந்தால் அனைத்து பொருள்களும் அறிந்ததாகின்றன எதே போல யதா ஏகேன மிருத் சர்வமிருண்மயம் விஞ்ஞாசம் சாத் எப்படி மண் ஒன்றை அறிந்து கொண்டால் மண்ணின் காரியங்களாக மண்ணினுடைய ப்ராடக்ட்ஸ் மண்ணினுடைய காரியங்களா எத இருக்குமோ கொடம் மடக்கு சூர்ணம் மற்றபடி பொம்மை என்னென்னெல்லாம் மண்ணால் செய்யப்பட்டுள்ளனவோ அனைத்தும் அறியப்பட்டதாகிறது அப்ப மண் ஒன்ன தெரிஞ்சு விட்டா எதாம் மண்ணால் அறியப்பட்டதாகிறது அப்ப ஒன்றை அறிந்தால் அனைத்தும் அறியப்பட்டதாகிறதே இதுக்குத்தான் ஏக விஜானேன பகுவிஞ்ஞானம்னு சொல்லுவார்கள் ஒன்றை அறிந்தால் அதன் காரியமாக இருக்கும் அனைத்தும் அறியப்பட்டதாக ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா தெரிஞ்சு கொடுத்தால் அதனுடைய தெரிஞ்சிடும் காசு தெரிகிறதா காரணம் ஒரு காரண வஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டோம் காரணப் பொருளை தெரிந்து கொண்டால் தங்கத்தை தெரிஞ்சுட்டா சங்கரிய தெரிஞ்சதை தான் அர்த்தம் மோதரத்தை தெரிஞ்சதான் பொருள் ஒட்டியான நெக்லஸ் தெரிஞ்சதை தான் அதே தங்கத்தை தெரிஞ்சுட்டா அதன் காரியங்கள் பஞ்ச தெரிஞ்சு வேசையும் தெரிஞ்சுக்கலாம் புடவையும் தெரிஞ்சுக்கலாம் கை கூட்ட தெரிஞ்சுக்கலாம் தூண்டும் தெரிஞ்சுக்கலாம் இரும்ப தெரிஞ்சு விட்டா மேஜையே தெரிஞ்சுக்கலாம் நாகாரையே தெரிஞ்சுக்கலாம் பீரோக தெரிஞ்சுக்கலாம் மண்ணை தெரிஞ்சு விட்டா புரியும் பொம்மை புரியும் அப்ப ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதே பிள்ளாய அதைத்தான் சொன்னேன் ஒரு ஞானத்தாலே தெரியாத எல்லாம் தெரிந்ததாகும் அதை முதல்ல ஒத்துக்கும் ஏன்னா பிள்ளா அதைத்தானே இல்லைன்னு சொன்னா எப்படி தந்தையே ஒன்றை தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சதாகுமா ஒன்ன கேட்டுா எல்லாம் கேட்டுந்ததாகுமா ஒன்றை உணர்ந்தா எல்லாம் உணர்ந்ததாகுமா அப்படி ஒரு பொருள் இருக்குன்னே என்னால நம்ப முடியலன்னா இருக்கே மண்ணை அறிந்தால் மண்ணின் காரியங்கள் புரிகின்றன பஞ்சை அறிந்தால் பஞ்சின் ப்ராடக்ட்ஸ் தெரிந்து போறது இரும்பை எரிந்தால் இரும்பால் செய்யப்பட்ட பொருள்கள் தெரிந்து போகின்றன அத ஒன்றை அறிந்தா எல்லாம் அறிந்ததாக தெரிஞ்சுக்கோ சந்தையார் சொன்னார் ஆனாலும் இன்னொரு கேள்விக்கு தயாராயிட்டான் அவன் கேட்டான் நீர் சொல்றது நன்னாதான் இருக்கு ஆனா ஒன்னு எனக்கு தெரிஞ்ச இரும்பு பொருள்கள் அனைத்தும் தெரிந்ததாகும் பொருட்கள் அனைத்தும் அறிந்ததாகும் அனைத்தும் அறிந்ததாகும் தங்கத்தின் பொருட்கள் அறிந்திருந்ததாகுமா பஞ்ச தெரிஞ்சா இரும்பின் பொருள்கள் அறிந்ததாகுமா இரும்ப தெரிஞ்சிருந்தா மண்ணின் பொருள்கள் அறிந்ததாகுமா என சொன்னது என்ன பல பல காரணம் இருக்கு ஆனா இந்த காரணங்களே உலகத்துல பல இருக்கும் இல்லையோ இரும்புங்கிறது ஒரு காரணம் வெள்ளிங்கிறதே ஒரு காரணம் தங்கம்ங்கிறது ஒரு காரணம் பஞ்சுங்கிறது ஒரு காரணம் இதுகளை கொண்டு எத்தனையோ பொருட்கள் பண்ணப்படுகின்றன அப்போ அந்தந்த காரணத்தை தெரிஞ்சுட்டா அந்தந்த காரியம் தெரிஞ்சதா இருக்கு அப்ப பஞ்ச தெரிஞ்சுட்டா பஞ்சின் பொருட்கள் தெரியும் இரும்ப தெரிஞ்சுட்டா இரும்பின் பொருட்கள் தெரியும் ஆனா இரும்ப தெரிஞ்சுட்டா பஞ்ச தெரிஞ்சினதாகாது பஞ்ச தெரிஞ்சுடா தங்கத்தை தெரிஞ்சுனதாகாது அப்ப நீர் ஒண்ணு தெரிஞ்சுடா எல்லாம் தெரிஞ்சதாக சொல்றீதே அப்படி காரணம் இருக்கும் போதுக்கும் விட்டுட்டா கதையை கூர்ந்து கேட்கணும் சந்தேகம் வரைச்சே சட்டம்தான் பிள்ளை உடனே கேட்டான் எனக்கு இது சந்தேகமா இருக்கு ஒன்றை அறிந்தால் எல்லாம் அல்ல அந்தந்த காரணத்தை அறிந்தால் அந்தந்த காரிய பொருட்களை தெரிந்து கொள்ளலாம் அதோட விட்டுடும் எல்லா காரணப் பொருட்களையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்பதான் தந்தையார் சொன்னார் இரும்புக்கும் பஞ்சுக்கும் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் எத்தனை காரணப் உண்டோ இது இத்தனை காரண ஒரு காரணம் இருந்து இத்தனைக்கும் ஒரு காசு இருக்கு இது இத்தனைக்கும் ஒரு மூலப்பொருள் இருக்குன்னா அப்ப அந்த பொருளை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததாகும் பிள்ளாய் அதுல சந்தேகம் இல்லையே ஆன் போல ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு பிள்ளை கேட்டான் உண்டு அதுதான் பிரம்மம் அப்ப பிரம்மம் அனைத்துக்கும் காரணமாய் காரணப் பொருள்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் அப்ப ஏகேன மிருப்பிண்டேன சர்வ மிருண்மயம் சியாது வாஜாரம்பணம் தேவ சத்தியம் அனைத்தும் மண்ணென்றே உண்மை கொடமும் மண்ணென்றே உண்மை மடக்கும் மண்ணென்றே உண்மை பொம்மையும் மண்ணென்றே உண்மை சங்கிலியும் தங்கமென்றே உண்மை ஒட்டியானமும் தங்கமென்றே உண்மை மோஜரமும் சங்கம் என்றே உண்மை அத போல் உலகம் முழுக்க பிரம்மென்றே உண்மை இந்த உலக அனைத்தும் பிரம்மத்துக்கு இந்த உலக அனைத்துக்கும் காரணம் இந்த உலக அனைத்தும் பிரம்மத்துக்கு காரியம் லோகத்துக்கும் பிரம்மம் காரணமாய் மூல அவனே படைப்பாளியாய் அவனாலேயே ஆக்கப்பட்டதாக உள்ளது ததை கத பகு பிரேய்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்தனா அனுப்பிரவிஷ்ட நாமரூபே வியாகரவாணி சாந்தோகம் ரொம்ப ஆச்சரியமா மேல மேல சொல்லிட்டு போறது அப்போ மண் என்றே அனைத்து பொருட்களும் தங்கம் என்றே தங்கத்தின் பொருள்கள் பஞ்சென்றே பஞ்சின் பொருட்கள் அதே போல் பிரம்மென்றே இவ்வளத்தும் சர்வம் கல்வி ஜலாநிதி சாந்த உபாசித உபனிசக்தி சொல்றது இதம் சர்வ கலு நாம கண்ணால பார்க்கிற இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மே பிரம்மமே பிரபஞ்சம் பிரபஞ்சமே பிரம்மம் ஏன் சொல்லப்படுறது பிரம்மத்தை காரணமாக கொண்டே இந்த பிரபஞ்சம் உருவா இருக்கிறது அவர் தான் காரணமா இருக்கார் அப்ப காரணமாகிற பிரம்மத்தை அறிந்தால் அதன் காரியமாக பிரபஞ்சத்தில் அனைத்து பொருட்களும் அறியப்பட்டதாகிறது அல்லவா இத்தனாயி அந்த லாஜிக்க தானே வந்திருக்கோம் ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் எதை காரணத்தை அறிந்தால் காசேதுன்னு தெரிஞ்சுவிட்டா எத்தால ஜகத்து முழுக்க ஆக்கப்பட்டுள்ளதோ அந்த பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் பிரம்மம் அப்ப ஆதேசம் ஆதேசம் பிரம்மத்தை சொன்னேன் உள்ளாள் உத தம் ஆதேசம் அந்த பிரம்மத்தை கொண்டாயா இப்ப அதே சப்தத்தை மாத்தி வச்சு அந்த ஒரு பிரம்மத்தை அறிந்தாயா எதை கேட்டால் கேட்காததெல்லாம் கேட்கப்பட்டதாகிறதோ இப்ப பிரம்மத்தை பத்தி பிரம்மத்தின் உடலாத்தான் பிரபஞ்சமே இருக்கு பிரம்மத்தால உருவாக்கப்பட்டதாத்தான் பிரபஞ்சமே இருக்கு ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டோம் அனைத்து பொருட்களை பற்றின அறிவு நமக்கு ஏற்பட்டுவிடும் ஆனால் தான் உத்ததம் மாதேசம் அப்ராக்ச கேள்விப்படாதெல்லாம் கேட்டதாயிடும் காணாததெல்லாம் கண்டதாயிடும் உணராததெல்லாம் உணர்ந்ததாயிடும் மனநம் பண்ணப்படாததெல்லாம் பண்ணப்பட்டதாகும் எப்போது பிரம்மத்தை அறிந்து கொண்டால் அப்ப ஓரு பொருளை அறிந்தால் அனைத்து பொருளும் அறிந்ததாகிறது ஒரு பிரம்மத்தை தெரிஞ்சுவிட்டா லோகம் முழுக்க தெரிஞ்சதுக்கு அர்த்தம் தனித்தனியா போய் எத்தனை நதிகள் இருக்கு எத்தனை மலைகள் இருக்கு எத்தனை தாத்துக்கள் இருக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு எத்தனை விலங்கினங்கள் இருக்கு அதத்தனையும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வித சொல்லவே வரல இப்போ ஒரு பிரம்மத்தை பத்தின உண்மையறிவு ஏற்பட்டு விட்டால் அவனே அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறபடியால் அனைத்தையும் அறிந்ததாகிறோம் எல்லா ஞானமும் கிடைச்சிடும் ஆனா நேர ரிவர்ஸ் என்ன அந்த பிரம்மத்தை மட்டும் தெரிஞ்சுக்காமல் வேற எத தெரிஞ்சுக்க போனாலும் பிரயோஜனமே இல்லை அர்த்தம் உபயோகமே இருக்காது அறிவிக்கும் பிரம்ம ஜானம் இல்லாமல் போனால் முக்தியும் கிடைக்காது இவ்வுலகத்திலும் இன்பம் கிடைக்காது அப்ப பிரம்மத்தை அறிந்தால் அனைத்தையும் அந்த கருத்தை தான் இங்க வித சொல்ற சத்தா சர்வபூத்தானான் அனைத்து ஜீவராசிகள் அனைத்து உண்மையின் காரியம் அனைத்தும் பிரம்மத்தாலேயே நிறையப்பட்டுள்ளன அனைத்தும் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவை அனைத்தும் பிரம்மாத்மகம் அப்படிங்கிற உண்மை அறிவுத்தனுக்கு ஏற்பட்டுவிட்டா அவனே பண்டிதன் கொண்டாடப்படுறான் இது இன்னும் விளக்கமாக கூற வேண்டும் காத்திருப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி